வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசன் தபோனிதின் சுகாச்சாரியருடைய தந்தையார வியாசர் மகாபாரத சாஸ்திரத்தை எழுதினார் அதில் விதுரநீதியை பார்த்துக் கொண்டு வருகிறோம் யார் பண்டிதன் என்று விதுரன் அடையாளங்களை சொல்லி வருகிறார் ஒரு பண்டிதன் அனைவராலும் மதிக்கப்படுகிறார் பண்டிதர் ஆத்ம திருப்தியோட வாழ்கிறார் நிம்மதியாக இருக்கிறார் அப்ப நாம் ஒருத்தரும் பண்டிதனாக நம்ம அனைவரும் பண்டிதன் புகழ வேண்டும் நம்மை பார்த்து நாலு பேர் நன்மை செய்ய வேண்டும் அப்ப பண்டிதநாதர்க்கு வழி என்ன பதினஞ்சு ஸ்லோகங்களாலே வெவ்வேறு அடையாளங்களை கூறுகிறார் இப்ப நாம பார்க்க போகுது அடுத்த சில அடையாளங்கள் நிசேவத்தே பிரசஸ்தானி நிந்தித்தானி நேவதே ஏதது பண்டித லக்ஷணம் இவையும் பண்டிதர்களுக்குண்டான அடையாளம் முதல் நிசேவத்தே பிரசஸ்தானி வேத வாக்கியங்களில் எது சிறப்புடையதாக கொண்டாடப்படுகிறதோ அது அத்தனையும் செய்பவனாய் பிரசஸ்தானி இது நல்லது செய் இதுதான் சிறந்தது அப்படின்னு வேதம் நம்மள எதுல தூண்டுகிறதோ அதை அத்தனையும் செய்பவனாய் நிந்தித்தானி ந சேவத்தே வேதம் எதை செய்யாதே நமக்கு நிந்திக்கிறதோ அதை செய்யாமல் அப்ப நாம் இந்த ரெண்டையும் கை கொள்ள வேண்டும் சாஸ்திரம் எதை சொல்லித்தோ கேட்டு அதன்படி நடப்பவனாய் சாந்தோர்கள் எப்படி நடந்து காட்டியிருக்காளோ அதன்படி நடக்க வேண்டும் சாஸ்திரம் எதை செய்யாதேன்னு சொல்லித்தோ அதிலிருந்தெல்லாம் விலகி இருக்க வேண்டும் இப்ப இது ரெண்டும் எது சுவாமி சாஸ்திரம் எதை சொல்லித்து எதை செய்யாதேன்னு சொல்றது எதை செய்ஸ்திரம் இத்த செய்யாதே என்று விான்வ்யும் பண்ணாதேன்னு சொல்றேன் அதன்படி நாம இருக்க முடியுமா பார்ப்போம் சாஸ்திரம் சொல்றது சத்தியம் வத தர்மஞ்சான் ஆச்சாரியாய பிரியன் தனமாக பிரஜா न प्रमदित धर्मा न प्रमदित कुशला प्रमदित न प्रमदित्रृ कार्या प्रमदीतव्यम स्वाध्याय प्रवचनाभ्याो पितृदेवो अतिथिदेव आचार्य दव अतिथिदेवभव इक्यू इला चलें இத போல நிறைய வாக்கியம் என்னென்னமோ நல்லது சொல்லணும் செய்யணும் அப்படின்னு சொல்றது அது என்னென்னு அப்பப்ப நாம படிச்சு புரிஞ்சுக்க வேண்டிதான் சொல்றது சத்தியம்பத உண்மையை பேசு தர்மஞ்சர தர்மத்தின்படி நடப்பாய் சத்தியம்பத தர்மஞ்சர சுவாத்தியான் பிரமதாக நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற வேதத்தை அத்தியாயனம் பண்ணுதல் ஆழ்வார்களுடைய துக்க பிரபந்தம் அருளி செயல்களை ஓதுதல் ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகள் அவ எழுதி வச்சிருக்கிற நூல்களை வாசித்தல் இதிலிருந்து என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம் ஆச்சாரியாயிருக்கே ஆசான் தான் நமக்கு முக்கியம் அவர் இல்லாவிடில் பெருமாளையே தெரிந்திருக்க முடியாது அவர் இல்லாட்டா வேதம் என்ன சொல்றதுன்னே புரியாது ஆகையால் ஆச்சார்தன் பிடித்த அவருக்கு எது பிடிக்குமோ அதை கண்டிப்பா தேடி கொண்டு வந்து கொடு நமக்கு யார் குருவாக இருக்கிறாரோ அவருக்கு பிடிச்சதை கொண்டு கொடுக்கணும் உடனே ஒருத்தர் கேட்டார் சாமி எது லோகத்துல கூடாதோ அது அவருக்கு பிடிக்கிறது ஆனா சாஸ்திரமான அதை கொண்டு போய் கூடுங்கறதே நான் கொடுக்கணும் அப்ப அவர் ஆச்சார்டனே இல்லையு அர்த்தம் அவர் எதை பிடிக்க கூடாதோ அதை அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னார்னா சாஸ்திர சம்மதிக்காத அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவர் அவர் குருவாவே ஆப்பிடுறதில்லை அப்ப தப்பான குருவை பிடிச்சிருக்கோம் மாத்தி அர்த்தம் என்னைக்கு ஒருவன் உயர்ந்த குருவாக இருக்கிறான் சிறந்த ஆசிரியனாக இருக்கிறான்னால் வேதத்துக்கு மீறி அவன் நடக்கவே மாட்டான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமிப்பாணி வேதாந்த தேசியன் ஆச்சரியமா சாதிக்கிறார் வேதத்தை கற்று வணக்கத்தோடே கூறியவனாய் நன்கு அதன்படி ஆச்சார அனுஷ்டானம் இருப்பவனாய் வேத வாக்கியங்களை கற்றிருக்க வேண்டும் சந்தேகத்துக்கிடமில்லாமல் கற்றிருக்க வேண்டும் அதன்படி கடைபிடிக்க வேண்டும் இந்த படிப்பறிவும் ஒழுக்கமும் யாரிடத்தில் உள்ளதோ அவர் மட்டும்தான் ஆச்சார்டன் ஆகிறார் அந்த ஆச்சாரத்தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும் அவர் என்ன ஆசைப்படுறாரோ கொண்டு போய் கொடுக்கணும் அவருக்கு இப்ப ஆசை இப்ப நாம நினைப்போம் சாமி அவருக்கு சக்கர பொங்கல் பிடிக்கும்னா தாராளமா போங்கும் திருவல்லிக்கு அணிக்கு போய் பெருமாள் சன்னதியில சக்கர பொங்கல் தளிக விட்டு அதை சுவாமிகளை விட்டு வாழ்ந்து போய் ஆச்சார கொடுத்தா திருப்தி போட்டு போறார் பெருமாள் பிரசாத் தானே ஆடப்படுறார் வாங்கி கொடுப்போம் சுவாமி அவருக்கு இந்தந்த திமுதேச படங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் எங்க குருவுக்கு அந்தந்த ஊர் பெருமாள் படம் வச்சுக்கிறது பிடிக்கும்னா வாங்கி கொடுங்க இதுல எந்த தவறுமே இல்லையா இப்போ அவருக்கு பிரியமான தனத்தை அவருக்கு சாப்பாட்டுக்கே வேணுமா அவர் குடும்பத்தினுடைய சாப்பாட்டுக்கு வேணுமா கண்டிப்பா நமக்கு யார் எழுத்தறிவிட்டாரோ அது சின்ன பள்ளி கூடத்துக்கு வாத்தியார்ல இருந்து ஆன்மீகம் கற்றுக் கொடுத்த குரு வரிக்கும் இவா இத்தனை பேருக்கும் கண்டிப்பா நம்ம நன்மை செய்யணும் அதுவும் திருமந்தரந்தோயன் சரமஸ்லோகத்தாறு சொல்றாளோ சம்சாரத்தையே தொலைக்க போகும் மந்திரங்கள் அப்ப அந்த குருவுக்கு வேண்டியதை நம்ம செய்யணும் இல்லையோ என்னைக்கு நம்ம குருவின் இடத்துல போறச்சே அவருக்கு பிடிச்சதை கொடுக்கணும் பெருமாள் கோவிலுக்கு போறச்சே நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போகலாம் என்ன சொல்லி அங்க மட்டும் அவருக்கு பிடிச்சதை கொடுக்க வேண்டாமா கேட்டா எது பிடிச்சதுன்னு பதில் சொல்ல மாட்டாரு சொன்னா கேட்டுக்கலாம் பெருமாள்கிட்ட போறோம் ஸ்ரீரங்கத்துல போய் நிக்கிறோம் பெருமாளையில போய் நிற்கிறோம் பெருமாள் உனக்கு என்ன பிடிக்கும் கொஞ்சம் சொல்லணும் அடுத்த தரம் வரைச்சியா நான் வாங்கிட்டு வர உனக்கு என்ன பத்தாறு வேசி பிடிக்குமா வெள்ள வேசி பிடிக்குமா இல்ல உங்க ஒன்பது அஞ்சு வேசி பிடிக்குமா கரை வேசி பிடிக்குமா எதுன்னா சிரிச்சில்லேயே சார் சிரிச்சில் சார் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் உங்க புலிவதர் பிடிக்குமா சகர பிடிக்குமா பதில் பேச மாட்டேங்கிறார் மாம்பழம் பிடிக்குமா வாழப்பழம் பிடிக்குமா பதிலே வரமாட்டேங்குது அப்ப என்ன பண்ணலாம் நமக்கு பிடிச்சதை கொண்டு போய் சமூக வேண்டிதான் ஆனா குரு அப்படி இல்லையா பிடிச்சது இருக்கே கேட்டா பதில் சொல்லுவோம் இல்லையோ ஒரு இடம் மட்டும் வேடிக்கையான உதாரணம் சொல்றேன் ஆழ்வார் பாசரத்தில் செங்காலம் அடநாராய் இன்னே திருக்கண்ணபுரம் புக்கு என் காதலின் துணைவர்க்கு உரைத்தியாக இது ஒப்பதிபில்லை நாரையை ஆழ்வார் தூது விடுகிறார் திருமங்கை ஆழ்வாருக்கு பெண் தன்மை திருக்கண்டபுரம் பெருமாள் இடத்தில் காதல் வயப்பட்டார் உட்பலாவதே புஷ்கரேக் பெருமாள் சரணமாக தனது ஆள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான் வைகுண்டமே கொடுக்கக்கூடிய பெருமான் திருக்கண்டபுரம் சபரி பெருமாள் அவ்வெம்பெருமானுக்கு ஆழ்வார் தோற்றார் உன்னையே அடைய வேண்டும் துடித்தார் திருமானோ கண்காணம் மறுத்தான் தரிசனம் கொடுக்க மறுத்தான் தூது விடுறார் ஒரு நார பறவைக்கு தூது விடுதல் இலக்கியத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அத போல தூது விடுறார் இப்போ இங்கே பரப்பு போ நாராய் செங்கால மட நாராய் திருக்கண்ணபுரம் புக்கு திருக்கண்ணபுரத்துக்கு போ என் காதல் துணைவர் குறைத்தார்கள் என்னுடைய தலைவனான சபரி பெருமாளுக்கு என் காதலை சொல்லு நார கேட்டுது தாராளமா உனக்காக நான் போயிட்டு வரேன் நான் போய் ரப்பரக்கன் பண்ணனும் அவ்வளவுதானே போயிட்டு வரேன் போனா என்ன கூலி கொடுப்பேன் வேண்டாமா படிச்சு கொடுக்க வேண்டாமா என்ன கொடுப்பேன்னு கேட்டுது அழுவார் பழன மீன் கவர் துண்ண தருவன் நன்னா தின்று கொழுத்திருக்கிற மீன் உன் வாய்க்கேத்த மீனை பிடிச்ச உனக்கு தரேன் அதான் நான் உனக்கு கொடுக்கற பரிசு போயிட்டு இதுக்கு பெரியவா சான்பிள்ளைங்கிற ஒரே ஆசிரியர் அவர் விசாரிச்சு சொல்றாரு இது என்ன நியாயம் போய் மீன் கொடுக்கறேன்னு சொல்லலாமா இது போய் பேசலாமா இவர் சொல்லிட்டா அவர் உண்டலாமா சூப்பராக குரு ஏன்னா குருதானே நம்மளை பத்தி பெருமாள் பேசி சேர்த்து வச்சாங்க பேச போறது அப்ப பக்ஷிங்கிற இந்த பறவைதான் குரு சேர்ப்பாரு பக்ஷிகளாக்கி ஞான கர்மங்களை சிறக என்னும் அப்ப அந்த பறவைதான் குரு இப்பீசு அந்த பறவைக்கு பிடிச்ச பரிசானும் பறவைக்கு எது பிடிக்கும் எதுக்காக இருந்தேன்னா குருவுக்கு பிடித்ததை எப்பாடு பத்தாவது சேமித்து கொடுக்க வேண்டும் சத்தியமே பேச வேண்டும் தர்மத்தில் நிலை வேண்டும் ஆச்சாரியனுக்கு குருவுக்கு பிடித்த கொண்டு தரணும் சத்தியம் தர்மந்தர சுவாத்தியான் பிரமத ஆச்சாரியாய பிரியன் தனமாதிருத்திய பிரஜா தந்தும் பிரமதித்தாலும் சத்தியத்திலேயூ பிரமதித்தம் வந்ததுனாலும் எதிர்ப்பு வந்தாலும் தர்மத்திலேந்து விலக கூடாது குஷலான்ன பிரமதி தவ்யம் பூத்தியை ந பிரதிதவியம் வேதம் சொல்லிருக்கிற நித்திய அனுஷ்டானம் தினமும் பெருமாளுக்கு பூசை செய்தல் அவன் சன்னிதானத்தை வலம் வருதல் விழுந்து வணங்குதல் அவன் நாமங்களை சொல்லுதல் பாசரங்களை சொல்லுதல் இதெல்லாம் தினப்படி செய்ய வேண்டியது நம்ம ஒருத்தரும் இருக்குன்னு பொழுது ஒதுக்கிறோமா தினம் பூஜை பண்ணிட்டு இருக்கோமா தினமுமே நாமங்களை சொல்ல சொல்லலாம் எங்க போயிட்டு இருக்கிற சொல்லலாம் நாமங்களை சொல்லணுங்கறதான் முக்கியம் அவனுக்கு ரெண்டு மலர்களை இடணும் ஆர்ஜம் பாத்தியம் ஆச்சமணியம் தண்ணீரை சமர்ப்பிக்கணும் பால் சமர்ப்பிக்கணும் நாம பண்ணிருக்கிற களிக பிரசாதம் சமைச்சிருக்குமே அந்த பிரசாதத்தை அவருக்கு நைவேத்தியம் பண்ணி ஆனும் இதெல்லாம் தினமுமே நான் செய்ய வேண்டியது திருப்பல்லாண்ட தினப்படி சொல்லணும் திருப்பாவை தினப்படி சொல்லணும் திருப்பள்ளி அழிச்சு தினப்படி சொல்ல வேண்டும் திருமானுடைய நாமங்களை சொல்லணும் திருமானே உன் திருவடிகளே சரணம் அன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இதெல்லாத்தையும் சாஸ்திரம் மாறவே கூடாதுங்கிறது ஆச்சாரியாய பிரியன் தனமாக பிரஜா தந்தும் மாஜி சத்தியான் பிரமதித்தவ்யம் தர்மான குஷலான் பிரவச்சனாத்தியான் பிரமதித்தவியம் அப்பதே போல உபன்யாசம் பண்றதை நிறுத்தவே நிறுத்தாதே வேதத்தை என்ன கத்திருக்கியோ அதை எதாருக்கும் எடுத்து சொல்லணும் உனக்கு என்ன பெருமாளை பத்தி தெரியுமோ அதை ஆந்தன்னு எல்லாருக்கும் சொல்லுங்கிறது நாம சொல்றோமா ஆபீஸ்ல போயிருக்கிற சமையல் செய்வோ இல்லை வேற ஏதாவது வீட்டுல கல்யாணம் ஃபங்க்ஷன் வந்தா இந்த நகை நன்னா இருக்கா அந்த நட்டு நன்னா இருக்கான்னு பாத்துட்டு ஒரு பத்து பேர் கூடியிருக்கான்னு வச்சுங்க அந்த உடனே பெருமானை பத்தி பேசணுங்கிறது சாஸ்திரம் இதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி நீங்க பார்க்கணும் என்னது நம்ம கொஞ்ச நாள்ல நம்மள பயிற்சியம்னு சொல்லுவா அதை பற்றி கவலைப்படாதீங்க எனக்கு சொல்றதா கொஞ்ச நாள்ல பயிற்சியம் ஆயிடுவா நாம பேசாமல் விடாம சொல்லிட்டே இருந்தோம்னா முதல்ல நிற்கும் எதேதோ பத்தி பேஷண்ட்டுக்கு போறோம் புடவை நன்னா வாங்கியா வேசி நன்னா வேண்டியா புது பேண்ட் வாங்கியா ஜாப ஏதான் மாறித்தா பெட்டர் சேல்ரி கிடைச்சதா இதெல்லாம் பேசிக்கிற மூலியம் என்ன நம்ம சேல்ரி அவர்கிட்ட சொன்னதுனால அவரைதான் போட்டுக் கொடுக்க போறாரா இல்ல நமக்கு தான் அவரேதான் முதலாளியா ஏதுமே இல்லை நாம செய்யற காரியம் நம்மோட இருக்கணும் பொதுவுல பேசம்னா பகவான பத்தி தான் பேசணும் கோவிலுக்குள்ள போறச்சே கண்ட கதை பேசாமல் பெருமானை பற்றி பேச வேண்டும் விதிக்கிறது பெருமாளுக்கு வராக புராணத்துல வராக பெருமாள் சொல்றார் இந்த என்னென்ன பாப்பம் வரும் என்னென்ன நரக்கம் வரும் அது ஒரு முக்கியமான நரக்கம் சொல்றார் அவர் எனக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கு குறுக்க வேறொருத்தங்கிட்ட ஆரான் பேசினால் பாவந்தாங்கிறார் நமக்கு அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளதான் மொத்த ஊர் வம்புமே வருது என்னென்ன வம்பு பேசிக்கணுமோ இறைவனுக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒதுக்கி இருக்கும் அந்த நிமிஷமான அவருக்கே பண்ண வேண்டாமோ பண்ண மாட்டேங்கிறோட சுவாத்தியான் ஆச்சார்தனுக்கு கொண்டு கொடு சத்தியம் வத தர்மஞ்சர மாதேவோபவ பிதேவோபவ ஆச்சார்த தேவோபவ அசிசி தேவோபவ என்னன்னா தெய்வமாக கொள்வாய் தாயை தெய்வமாக கொள் தந்தையை தெய்வமாக கொள் அப்ப கண்டிப்பா கடைசி வச்சு அவரை வச்சு காப்பாத்தி ஆனும் நம்ம தந்தை நமக்கே குற்றம் பண்ணிட்டாலும் ஏன் சொத்தே இல்லேன்னுட்டாலும் அண்ணன் தம்பிகள் நாலு பேர் இருக்கா அக்கா தங்கைகள் நாலு பேர் இருக்கானாலும் அவர்களுக்குள்ள சண்டையே நாலு பேரையும் ஒன்னா நடத்தல ஒரு தாயார் தகப்பனா இருக்கா நாலு பிள்ளைகளை வாழ்க்கை இருக்கா நாலு பேரையும் சமமா பாவிக்கலும் அதுக்குன்னு சண்டை போட்ட முடியாது விலகி இருக்கலாம் ஆனா உள்ளத்துல ஆதரத்தோட தான் இருந்தாகணும் அவருக்கு தேவை ஏற்படுற சமயத்துக்கு நாம கைங்கிற பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா இப்ப நாலு பிள்ளைகளோட ஒரு அப்பா அம்மா இருக்கான்னு சொல்ல முடியாது ஒருத்தரோட இருக்கலாம் மற்ற மூணு பிள்ளைகள் இன்னொரு இடத்துல இருக்கலாம் ஆனா எப்பப்ப பார்க்கணுமோ பாத்துக்கணும் ஒருவேளை இந்த தாய் தகப்பனார் குற்றவாளிகள்னு வச்சுக்கோம் அப்படியே இருந்தா கூட விலகி இருக்கலாமே தவிர அவர்களோட விரோதம் பாராட்டுவதே கூடாது அப்படியும் அவளுக்கு எப்ப தேவையிட்டு நாம போய் உதவித்தான் ஆகணும் விட்டுட்டு கூடாது மாமனார் மாமியார பாத்துக்கிறதும் சரி அப்பா அம்மாவை பாத்துக்கிறதும் சரி அவரவர்களுக்குன்னு ஒரு கடமை உண்டு அவர்கள் அவா காரியத்தை பாத்துக்காளா பார்க்கட்டும் தேவை ஏற்படுகிறதா கண்டிப்பா நம்ம கடமையை நாம உத்து கொடுத்துடவே கூடாது அதனாலதான் மாத தேவோ பவ பிதேவோ பவாவா இப்போ இருக்கிற அவசர வாழ்க்கைக்குள்ளே நம்ம குடும்பம் ஒசலனும் ஒசலனு பாத்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் ரொம்பவே விட்டுக் கொடுத்துடுவோம் இந்த வேல்யூஸை விட்டுவிட்டா நிம்மதி போயிடும் அதனாலதான் பல பேர் மேல நாடுகளே நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார்கள் நம்ம நாட்டு பண்பாடு அது அல்ல யாரையும் மதிக்க கத்துருக்கோம் ஒரு பசுமாட்ட தெய்வமா கொண்டாடி ஏன் ஆதிசேஷன் நாகப்பாம்பை பார்த்தா கூட கை வணங்கிட்டு போயிட்டு இருக்கோம் கருடங்கிற பறவையை பார்த்தா கை வணங்கி கொண்டு இதெல்லாம் எதுக்குன்னா இயற்கையோட ஒப்பிருப்பும் ஒத்தரோட வம்பு எந்த கஷ்டம் இல்லை நிம்மதி சாந்தி இத ஒன்னு தான் திரும்ப திரும்ப ரிஷிகள் நமக்கு சொல்லு வந்திருக்கா அப்போ சாஸ்திரம் இதெல்லாம் செய்வது அவசியம் செஞ்சு சாஸ்திரம் சிலதை செய்யாதேன்னு சொல்லும் அப்படி சொல்லும் போது மூத்த புரீஷம் நாம குளிக்கிறதுக்கு போறோம் போகும்போது மலம் மூத்திரம் ஆகியவற்றை நதியில் கழிக்க கூடாது காவேரியில குளிக்க போறோம் கங்கையில குளிக்க போறோம் தாமிரபரணில குதிக்க போறோம் அப்படி குளிக்க போகும் போது நதிக்குள்ளேயே மல மூத்திரங்களை கழிப்பதே கூடாது கடையில் தான் கழிக்க வேண்டுமே தவிர பல பேர் நதியை அசுத்தப்படுத்தாமலையோ செய்யக்கூடாது அதே போலத்தான் கழிவுகளும் நதியில போய் சேரவே கூடாது எப்படி நம் கழிவு சேர கூடாதோ போல் இயந்திரங்களுடைய கழிவையும் நதியில சேரத்துக்கு விடவே கூடாது யாரா இருந்தாலும் அதை கண்டிப்பா தடுத்துடணும் எங்களுக்கு தொழிற்சால் இருக்கு சுவாமி எல்லா கழிவுகளையும் நதியில தான் கொண்டு போய் விடும் சாஸ்திரம் ஒத்துக்க போறது இல்ல சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களும் அதை ஒத்துக்க போவது கிடையாது மேலும் சாஸ்திரம் சொல்றது திறன்மனை விளையாதே திறர் பொருளுக்கு ஆசைப்படாதே குளிக்கும் போது விடுப்பில் துண்டு குளிக்காதே இது ஒன்றொன்றும் சொல்லுகிறது செய்யாதே செய்யே என்று ஏற்றுக்கொள்ளுபவனாக இருக்க வேண்டும் தானம் செய்யும் செயலில் ஈடுபாடு இருப்பவனாக இருக்க வேண்டும் இது யார் யாருக்கு இருக்கிறதோ செயல்ல ஈடுபாடு இருக்கணும் ஆஸ்திக தன்மை இருக்கணும் செய்யு சொன்னதை செய்யணும் செய்யாதேங்கிறதுல விலகி இருக்கணும் அவன் பண்டிதன் தான் சொல்லுகிறார் மேலும் பார்ப்போம் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்ஆப் மெசேஜ் அனுப்பவும் நாள்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்